அந்த பத்தொன்பது ஆச்சாரியால் அங்க இருந்துருந்த சாணம் பண்ணிட்டு இருந்த சாணம் பண்ண உடனே அவளுக்கு இதெல்லாம் தெரியாது கத்தி எடுத்துட்டு ஆச்சாரிகள் தனியா அவள் பேசுண்டு இந்த மாதிரி ஊக்குமத்து பண்ணிட்டு இந்த மாதிரி ஆச்சாரியாளுடைய ஒரு சரீரம் இதோட பேடுபடுக்கும் கட்சணத்தோட அவருக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது என்ன ஆவேசம் வந்து ஒரு ஆகாசம் வந்த உடனே அங்கிருந்து ஹோடன ஒரு சத்தம் போட்டு அங்கிருந்து ஓடி வந்தாருங்க இவன் கத்தி எடுத்து போட போற சமயம் போட போடுற சமயத்தில் திடீர்னு வந்தா வந்து அவன் அப்படியே கிழிச்ச எதனால கிழிச்சா என்ன சமாச்சாரம் தெரியாது அப்படியே கிழிச்சா கிழிச்சு கீழே கத்தி கையில் இருக்கு அவனுடைய சதயம் அப்படியே இரநகி சிப்பு கிழிச்ச மாதிரி அப்படி கிழிச்சு கீழே கீழே இந்த ஹா கடந்துட்டு ஹான் அட்டஹாசம் பண்ணிட்டு இருந்து அட்டஹாசம் அட்டகாசம் நடந்து அப்போ ஆச்சாரியால் சமாதி இப்ப ஏற்பட்ட ஒரு பகவானுடைய அவசிய அட்டஹாசம் கேட்ட உடனே ஆச்சாரியாளுக்கு மொழிப்பு வந்துட்டு இருக்கு முடிப்பு இது ஆர்டரா இவன் கிரிச்சு கிடக்கா கத்திய தூக்கி கிடக்கும் அந்த ஒரு அட்டஹாசம் பண்ணு தன்னுடைய நினைவு இல்லாம சுவாமி நரசிம்மனுடைய ஒரு ஆவிர்வம் ஏற்பட்டிருக்காங்க உடனே சோசனம் பண்ணி நரசிம்ம சோசிரம் பண்ணி உடனே சாந்தப்படுத்திப்பா என்ன பண்ண உடனே சரி அவருக்கு ஒண்ணு தெரியல இப்படி ஒரு இது கிரீச்சு இருக்கு உடனே தன்னு வந்த உடனே சாந்தமான உடனே நமஸ்கார பண்ணி ஆச்சாரிய